வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு கர்நாடகா மாநிலத்தின் தலைக்கோட்டை என்ற இடத்தில் விஜயநகர பேரரசுக்கும் இஸ்லாமிய தக்காளத்து சுல்தான்களுக்கும் இடையில் இடம்பெற்ற போரில் கடைசி இந்து பேரரசு தோல்வி கண்டது இத்தோல்வி இந்தியாவின் பெரும்பகுதி இஸ்லாமியரின் கட்டுப்பாட்டுக்குள் வர காரணமாக இருந்தது 1837 எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மெக்சிகன் ஐக்கிய அமெரிக்காவின் இருபத்தி ஆறாவது மாநிலமாக இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய வைரமான கலினன் வைரம் தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியா நகருக்கு ஒரு வைரச் சுரங்கத்தில்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 இந்தியா குடியரசு நாடானது ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அதன் முதலாவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றுக் கொண்டார் ஆயிரத்தி ஆண்டு இந்தி இந்தியாவின் அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேலும் எகிப்தும் தூதரக உறவை ஏற்படுத்தி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 வரலாற்றில் முதன் முறையாக இந்த விண் சுற்று வானாய்வகம் பூமியில் இருந்தபடியே தரைக்கட்டுப்பாட்டு மையத்தினால் இயக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ரேஞ்சர் மூன்று விண்கலம் சந்திரனை ஆராய்வதற்காக விண்ணுக்கு ஏவப்பட்டது ஆனால் இந்த விண்கலம் சந்திரனுக்கு இருபத்தி மைல்கள் முன்னரே சந்திரனின் பாதையை தவறவிட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டேவ் நோர்ஸ் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்கியோ மொரிட்டா ஜப்பானிய தொழிலதிபர் Sony, நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ரவி தேஜா இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விம்ஸ் கார்டர் அமெரிக்க கூடைப்பந்து ஆட்டக்காரர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எட்வர்ட் ஜென்னர் ஆங்கிலேய மருத்துவர் அம்மை நோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கெய்லி கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தாமஸ் அரிகள் யாழ்ப்பாணம் தோலகட்டி ஆசிரம சுவாமிகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆர்கே லட்சுமண் கேலிச்சித்ர ஓவியர் இந்நாளின் சிறப்புகள்